முப்பத்தி அப்துல்லாஹிபின் கூறி துவா செய்யுங்கள் ஏனெனில் ஒருமுறை எனக்காக ஒருவர் செலவாத் கூறினால் அல்லாஹ் அவர் மீது பத்து முறை செலவாத் கூறுகிறான் பின்பு அல்லாஹுவிடம் எனக்காக வசீலாவை கேளுங்கள் அது சொர்க்கத்தில் உள்ள ஒரு பதவியாகும் அல்லாஹுவின் அடியார்களில் எவருக்கும் அது கிடைக்காது அது எனக்கு கிடைக்கும் என ஆதரவு வைக்கிறேன் யார் எனக்காக வசீலாவை கேட்டு துவா செய்கிறாரோ அவருக்கு மறுமையில் என் பரிந்துரை அவசியமாகிவிட்டது என்று நபிசல்லும் அலிஹிவசல்லம் அவர்கள் கூற கேட்டேன் முஸ்லிம் மூன்று நான்கு